வணக்கம் நித்தம் ஒருமுத்துபவர் அறிமுகம் அவர்கள் எழுதியுள்ள விதைகள் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் உனக்கு தீமையே விளையும் என்று திண்ணமாக எண்ணாதே இடுக்கண் விளைவிப்பது போல தோற்றமளிக்கும் சில விஷயங்கள் வரமாக மாறுவேடம் போன்று நிற்கும் உன் பாதையில் முற்படும் துன்பங்களை நீ ஏற்கும் நன்மையை சார்ந்தே அவை நிலைப்படும் எந்த ஒரு துன்பமும் நற்பலனின் வித்தை தன்னுடனே அழைத்து வரும் தனது பயிற்சியாளரின் அறிவுரையை ஏற்ற கிளம் விடாமுயற்சியுடன் பந்து விளையாட்டில் ஈடுபட்டார் விரைவிலேயே தனக்கு இயல்பாகவே பந்தை வெகு லாபகமாகவும் வேகமாகவும் வீசும் திறன் உள்ளது என்பதையும் வளைந்த விரலையும் நன்றாகவே பயன்படுத்த முடிகிறது என்பதையும் புரிந்து வளைந்த விரலினால் பந்து வீசும் வீச்சில் ஏற்பட்ட சுழற்சியும் வேகமும் குழுவில் உள்ள வேறு எவரிடமும் காணப்படவில்லை கிளம் உற்சாகமடைந்து பயிற்சி மேற்கொண்டு திறமையான பந்து பட்டியலில் முதல் இடத்தை பிடித்தார் கிளம்மிற்கு இது எப்படி சாத்தியமாகிறது நிச்சயமாக இயற்கையான ஆற்றல் மற்றும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் காரணமாகும் இருப்பினும் இங்கு மாற்றம் பெற்ற அவரது மனோபாவம் முக்கிய பங்காற்றுகிறது இவர் தனது துரதிருஷ்டமான காலகட்டத்தில் கூட நன்மையை எதிர்பார்க்க அறிந்திருந்தார் தனக்குள் இருக்கும் புலப்படாத அற்புதத்தின் பயன்படுத்தி வெற்றியை தனதாக்கிக் கொண்டார் ஹென்லே அவர்கள் எனது விதியின் முதலாளி நானே எனது ஆன்மாவை வழிநடத்தும் தலைவனும் நானே என்று எழுதிய கவிதை வரிகளில் முதற்கன் நமது மனோபாவத்தின் அதிகாரிகள் நாம இருப்பதால் நமது விதிக்கும் நாமே அதிகாரி என்னும் உண்மையையும் விளக்கி இருக்கலாம் நமது மனோபாவம் நமது மன கருத்துதான் நமது எதிர்காலத்தை வடிவமைக்கிறது என்பது உலகளாவிய பொதுவான நியதி எனினும் நமது மனோபாவம் உருவாக்கவோ அல்லது அழிக்க வல்லதாகவோ இருப்பினும் இந்த விதியே செயல்படும் என்பதை கவிஞர் வற்புறுத்தி சொல்லி முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம் நாம் நம் மன கருத்துக்களையும் மனோபாவங்களையும் எதனாலும் அவற்றை வெளிப்படையாக மாற்றம் செய்கிறோம் என்பதே இந்த விதியின் கூற்று எவ்வாறு செல்வச் சொழிப்பின் சிந்தனைகளை துரித கதியில் நிஜமாகி பார்க்கிறோமோ அதே போலவே ஏழ்மையை பற்றிய எண்ணங்களையும் மெய்ப்பித்துக் கொள்கிறோம் ஆனால் எப்போது நம்மை பற்றிய மனோபாவமும் பிறரை அணுகுவதிலும் நாம் பரிவோடு விசாலமான மனோபாவமும் கொள்கிறோமோ அப்போது பெரிய அளவிலான உன்னதமான வெற்றியை நாம் அடைகிறோம் ஹென்றி கேசரை உதாரணமாக எடுத்துக் கொள்வோம் சுய அணுகுமுறை அதாவது தன்னை பற்றிய அவரது மனோபாவம் உயரியதாக இருந்ததால் அவர் ஒரு மெய்யான வெற்றியாளராக திகழ்ந்தார் இணைந்து அடையாளம் காணப்பட்ட அனைத்து கம்பெனிகளும் ஒரு கோடி டாலருக்கும் மிகையான மதிப்புள்ள சொத்துக்களை கொண்டிருந்தன ஹென்ரியின் கருணை மற்றும் தயால குணத்தால் பேச்சற்றவர்களால் கூட பேச முடிந்தது ஊனமுற்றவர்கள் சாதாரண வாழ்க்கையை பெற்றனர் மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மிக குறைவான கட்டணத்தில் மருத்துவ வசதி பெற்றனர் அவரது தாயார் அவர் மனதிலிட்ட வித்து வேறூன்றி மரமாக வளர்ந்து இத்துணைத்தது மேரி கேசர் தனது மகன் ஹென்றிக்கு விலை மதிப்பில்லா பரிசை தந்துள்ளார் வாழ்க்கையிலும் சிறியதொரு மதிப்புமிக்க முக்கியமான விஷயத்தை பிரயோகிக்குமாறு அறிவுரை நல்கினார் மேரி கேசர் தனது அன்றாட அலுவல்களுக்கு பின்னர் பரிதாபகரமான நிலையில் உள்ளவர்களுக்கு பணிவிடை செய்வதை தானாகவே மனமுவந்து ஏற்றுக்கொண்டிருந்தார் அவர் தன் மகனிடம் அவ்வப்போது கூறுவார் என்று கடின உழைப்பின்றி எதையும் சாதிக்க இயலாது நான் உனக்கு வேலை செய்ய வேண்டும் என்னும் மன உறுதி ஒன்றை மட்டும் விட்டு சென்றாலே போதும் அதுவே உனக்கு மதிப்பிடற்கரிய பொக்கிஷம் பணி செய்வதால் கிட்டும் மகிழ்ச்சி எனது அன்னைதான் வாழ்க்கையின் மகோன்னதமான மிகவும் முக்கியமான விஷயத்தை எனக்கு முதன்முதலாக கற்றுக் கொடுத்தார் அதில் மிகவும் மதிப்பு வாய்ந்தது மக்களிடத்தே அன்பும் மக்களுக்கு சேவை மக்களிடம் அன்பு செலுத்தி அவர்களுக்கு சேவை வாழ்க்கையின் மகோன்னதம் என்று என் தாய் கூறுவார் என்கிறார் ஹென்றி ஹென்றி கெய்சர் நேர்மறை மனோபாவத்தின் சக்தியை பற்றியும் நன்கு அறிந்தவர் இது அவரது வாழ்க்கையிலும் அவரது தேசத்திற்கும் எதை விளைவிக்கும் என்பதை பற்றியும் நன்கு அறிந்தவர் அதே சமயம் எதிர்மறை மனோபாவத்தின் சக்தியை பற்றியும் நன்கு அறிந்தவர் இரண்டாம் உலகப் போரின் போது ஆயிரத்தி ஐநூறு கப்பல்களை துரிதகதியில் அதி விரைவாக அவர் தயாரித்ததை கண்டு உலகமே திடுக்குற்றது பத்து நாட்களுக்குள் ஒரு லிபர்டி கப்பலை உருவாக்க முடியும் என்று அவர் கூறியதை கப்பல் கட்டுமானப் பணி வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் அவர்கள் அனைவரும் இது ஒருபோதும் சாத்தியமல்ல என்று திட்டவட்டமாக எதிர்த்தும் ஹென்றி சாதித்து காட்டினார் என்று எண்ணுபவர்கள் சாதகமான சிந்தனையை எதிர்த்து தனது அற்புத சக்தியின் எதிர்மறை பகுதியை பயன்படுத்துகின்றனர் கருதுபவர்கள் எதிர்மறை சிந்தனையை விடுத்து நேர்மறை சக்தியை செயலாக்கம் பெற செய்கின்றனர் ஆகையால் கண்ணுக்கு புலப்படாத இந்த அற்புத சக்தியை பயன்படுத்துவதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இதன் நேர்மறை பகுதி வாழ்க்கையின் அனைத்து செல்வம் மற்றும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு அளித்து உங்களது இன்னல்களை விளக்க உறுதுணையாய் நின்று உங்களது பலத்தையும் உங்களை கண்டு உணரச் செய்யும் உங்களை உங்களது போட்டியாளர்களை கடந்து வெற்றி பெறச் செய்யும் ஹென்ரிகேசரின் கருத்துப்படி பிறர் சாத்தியமல்ல என்று கருதும் விஷயத்தை செயல்படுத்தி நிஜமாக்கிவிடும் எதிர்மறை சக்தியின் பகுதியும் இதே போன்று சக்தி வாய்ந்ததே ஆனால் வாழ்வில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் அளிப்பதற்கு பதிலாக மன வருத்தையும் தோல்வியையும் ஈர்த்துவிடும் ஆக நாம் முறையாக பயன்படுத்தாவிடில் அனைத்து சக்திகளைப் போலவே தென்படாத இந்த அற்புத சக்தியும் ஆபத்தானதே நன்றி வணக்கம்